வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி செய்தி சேவை செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஜிஆர் சமூக வளர்ச்சி ஆய்வு அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் குப்பைகளை அகற்றுவதற்காக குடியிருப்பு வாசிகளிடமிருந்து உள்ளாட்சி அமைப்புகள் கட்டணம் வசூலிக்கும் விதத்தில் புதிய திடக்கழிவு மேலாண்மை கொள்கையை தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு விசாரணை ஆரணம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது திருவாரூர் அருகே விளைநிலங்களின் வழியாக கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்ல ஐ ஊசி நிறுவனம் சார்பில் இறக்கப்பட்ட குழாய்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கோரிக்கை கவன ஈர்ப்பு நடைபெற்றது தன் பாலின ஈர்ப்பாளர்களுக்கு தத்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என ஆவணப்பட இயக்குநரும் திரவநிலை பாலினத்துவருமான மாலினி ஜீவரத்னம் தெரிவித்துள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் பழமை வாய்ந்த சிலைகள் காணாமல் போனதாக வெளியான புகாரை அடுத்து ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் கேரளாவின் மாதபூமி நாளிதழின் ஆசிரியர் வினோத சந்திரனையும் அவரது மனைவியையும் வீடு புகுந்து தாக்கப்பட்டனர் இச்சம்பவம் கேரளாவின் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதை அடுத்து தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்ய தேர்தல் ஆணைய குழு வருகின்ற பதினோராம் தேதி அம்மாநிலத்துக்கு செல்கிறது முன்னேறு எனும் தலைப்பில் டெல்லியில் நடைபெற்ற நீதி ஆயோக் அமைப்பின் உலகளாவிய முதல் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசியுள்ளார் இக்கி அணையில் நீர்திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது கனமழையால் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் கடந்த மாதம் திறக்கப்பட்ட நிலையில் மழை குறைந்ததால் அணையிலிருந்து நீர்த்திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது கஹன்யான் மின்கலத்தில் விண்வெளி செல்லும் வீரர்களுக்கு உயிர்காக்கும் கருவி மருந்துகள் ஆகியவற்றை பிரான்ஸ் வழங்க இருப்பதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளாா் குஜராத்தில் கால வரையறற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட ஹர்திக் படேல் மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எஸ் சி எஸ்டி சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் முழு அடைப்பு போராட்டத்தில் தீவைப்பு ஏற்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இந்தியாவின் இரண்டாம் பெரும் மென்பொருள் நிறுவனம் என்போசி தென்கிழக்கு ஆசியாவின் தனது நிறுவனத்தை விரிவடைய செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த முதலீட்டு நிறுவனமான இணைந்து செயலாற்ற முடிவு மக்களிடையே புகழ்பெற்ற திரைப்படம் என்ற புதிய பிரிவை அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருது விழாவில் சேர்க்க முடியாது என ஆஸ்கார் குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மெக்சிகோவின் நகரில் ஒன்றிற்குத்தி ஆறு உடல்களை மீட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள இக்லிப்பில் நிலை கொண்டுள்ள படையினர் ரசாயன ஆயுதங்களை தயார் செய்து வருகின்றனர் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன என சிரியாவிற்கான அமெரிக்காவின் புதிய விசேட பிரதிநிதி தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி வரும் இளைஞர்கள் மூலம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இதுவரை முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினேழு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி நாட்டுக்கு கிடைத்திருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் மனுஷர் நானக்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொதுத்துறை விமான நிறுவனமான ஏர் இந்தியாவின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசை கேட்டுக் சீனாவைச் சேர்ந்த ஜியோமி நிறுவனம் மிக குறுகிய காலத்திலேயே ஸ்மார்ட் போன் சந்தையில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது முதலிடத்தை தக்கவைக்கியோமி அறிமுகப்படுத்தியுள்ளது தென்னிந்தியாவில் உள்ள கோவை குன்னு கொச்சி ஆகிய தேயிலை வர்த்தக மையங்களில் கடந்த மூன்று வாரமாக தேயிலை தூள் வரத்து இருபத்தி குறைந்துள்ளதால் விலை கிலோவிற்கு ரூபாய் பதினாறு வரை உயர்ந்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கொள் வனவு செய்யப்படும் நெல்லுக்கான விலையினை அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு குழு அனுமதி வழங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய மரபு எமிரேட்ஸின் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகின்றது தமிழக வீரர் லட்சுமணன் கோவிந்தன் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற நிலையிலும் ஓடும் மாறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு ஆதரவு அளித்த மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் ரஜினிகாந்த் கார்த்திக் நடித்து வருகிறார் இயக்குனர் சங்கர் சமீபத்தில் டூ பாயிண்ட் ஜீரோ படம் தயாரித்துள்ளார் இப்படத்தின் டீசரை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியிடுவதாக இயக்குநர் சங்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமொரு துளி பொது அறிவு குவியல் அறிவு அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்